அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்ற ஆர்மொன் கற்ற செலச் சொல்லுவார் நன்றாக படித்த நூலறிவுடையோரும் கேட்டு அனுபவிக்குமாறு தாம் படித்தவைகளை அழகுபடச் சொல்வோர் படித்தவர்களிலே சிறப்பாக படித்தவர் என்று சொல்ல படுவார் கற்றார் முன் கற்ற செலச்சொல்லுவார் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் என்று நாம் இதை சிந்தித்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும் செலச்சொல்லுதல் என்பதனுடைய பொருள் கற்றவர்களும் தாம் அறிந்ததையே கேட்டு ரசிக்குமாறு சொல்லுதல் ஆகும் அதாவது அவர்களுக்கு தெரிந்த பொருளையே அழகுபட அவர்கள் அனுபவிக்குமாறு பேசுவதாகும் அப்படி பேசுபவர் கற்றவரினும் சிறந்தவராவர் கல்வி அறிவை கொடுக்கிறது அறிவு பிறர்க்கும் பயன்படுகிறது ஆகையால் படித்தவரும் போற்றும்படி பேசுபவர் கற்றாருள் கற்றார் ஆவர் அஞ்சாமைக்கு இலக்கணமாகத் திகழ்ந்தவர் காளிதாசர் இவர் போஜராஜனின் அரசவையை அலங்கரித்த நுண்மையான அறிவை உடையவர் குமாரசம்பவம் ரகுவம்சம் ஷாக்குந்தலம் மேகதூதம் போன்ற பல காவியங்களை நாடகங்களை இயற்றியவர் ஒருநாள் இராஜசபையில் மாக கவி என்கிற ஒரு கவியானவர் தாம் இயற்றிய காவியத்தை அரசவையில் அரங்கேற்றினார் அப்பொழுது ஒரு தொடரில் ஒற்றழுத்து மிகையா இருந்ததை கேட்ட காளிதாசர் தமக்கு வெற்றிலை மடித்துக் கொடுத்து கொண்டிருந்த சேவகரிடம் சுண்ணாம்பு அதிகம் என்று சொன்னார் அவருடைய அறிவாற்றலை எல்லோரும் வியந்தனர் இதை ஜெகவீரபாண்டியனார் தன்னுடைய உரையிலே மேற்கோளாக இங்கே காட்டுகிறார் கற்றவர்கள் பல காசினியில் இருந்திடினும் காளிதாசன் பெற்ற பெயர் யார் பெற்றார் பெருவானில் உருமீன்கள் பெரிதா ஓங்கி உற்றிடினும் ஒளிர்மதிபோல் உயர்ப்புகழை உராதே உறாதேயன்றே இனி பதவுரை பார்க்கலாம் கற்றார் முன் கற்று அறிந்தவருடைய சபையிலே கற்ற அஞ்சாமல் தாம் கற்ற கல்வியை செல அங்கு கற்றவர் மனதினில் நன்கு பதியம் வண்ணம் சொல்லுவார் எடுத்து சொல்லும்ற்றல் உள்ளவர் கற்றாருள் கற்றவர் அனைவருள்ளும் கற்றார் இவரே நன்றாக கற்றவர் எனப்படுவர் என்று அறிஞர்களால் சிறப்பித்து பேசப்படுவர் என்று உலகத்தவர்களால் சிறப்பித்து பேசப்படுவர் கற்று அறிந்தவருடைய சபையினிலே அஞ்சாமல் தாம் கற்ற கல்வியினை அக்கற்றவர் மனதினில் நன்கு பதியும் வகையில் எடுத்துச் சொல்லும் ஆற்றல் உள்ளவர் இவரே கற்றவர் அனைவருள்ளும் நன்றாக கற்றவர் என்று உலகத்தவர்களால் அறிஞர்களால் சிறப்பித்து பேசப்படுவர் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்ற ஆர்மொன் கற்ற செலச் சொல்லுவார் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்